ولا تنس نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك ولا تبغ الفساد في الارض ان الله لا يحب المفسدين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن وحدكم حتى يحب لي أخيه ما يحب لنفسه وقال صلى الله عليه وسلم أيضا المسلم أخو المسلم لا يظلمه ولا يسلمه ومن كان في حاجة أخيه كان الله في حاجته أو كما قال صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாவுடைய ரிபாவை திருப்பியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் சபா சாபியங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டு கூடியிருக்கும் அவ்வாவு நல்லே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு எமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏறியிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ வெறுக்கின்றடயாவுடன் வாழமாறு அடிய வசதி செய்து கொள்கிறேன் இத்தகைமாக்கு கனியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் ஒரு மனிதனுடைய பண்பாட்டுடன் ஒரு மனிதனுடைய குணத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு பெயரை தாங்கி நிற்கிறது கண்ணியமானவர்களே ஒரு மூமின்னு சொல்கின்ற பொழுது அவருடைய எல்லா துறைகளும் பரிபூர்ணமாக அமைய வேண்டும் ஒரு நாள் காலையிலே பஜிருக்கு பின்னால் நகர் சொல்லல்லா அலையூர் செல்லம் அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் எல்லாவற்றுக்கும் நான் நான் என்று ஒருவர் பதில் சொன்னார் அவர் தான் அபு பக்ரீல்லும் நோன்பாளி அபு பக்கான மண் ஆதமின் யார் இன்று உங்களில் ஒரு நோயாளியை சுகம் விசாரித்தது நான் மண் அசாம்கும் உங்களில் யார் என்ற ஒரு மிஸ்கினுக்கு ஏதாவது உணவு அளித்தது நான் ஜனாசா உங்களில் யார் என்ற ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டது நான் கண்ணியமானவர்களே இந்த அமல்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் நான் என்று நான்கு ஐந்து அமல்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நான் என்று பயன் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே சொன்னார்கள் அபிசல்லம் இந்த தன்மைகள் இந்த அமல்கள் யாரிடத்தில் ஒன்று சேர்ந்து இருக்குமோ அவருக்கு சொர்க்கம் உறுதி கண்ணியமானவர்களே நோன்பு இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது மிஸ்கினுக்கு உணவளிப்பது தான தர்மம் சதக்க அகலாக்கோடு சம்பந்தப்பட்டது ஒரு நோயாளியை சுகம் விசாரிப்பது ஒரு முஸ்லீம் உடைய உரிமை சம்பந்தப்பட்டது ஒரு ஜனாதாவிலே கலந்து கொள்வது ஒரு முஸ்லிம் உடைய பின்னால் உள்ள உரிமையோடு சம்பந்தப்பட்டது கண்ணியமானவர்களே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் நபியோர் சொன்னார்கள் இது சொருக்கத்துக்குரியாமல்கள் பிரித்து விட்டோம் சிலரிடம் இவாத நூத்துக்கு நூறு இருக்கும் ஹண்ட்ரட் அவர்கள் மிக உயர்ந்த இஸ்தானத்தில் இருப்பார்கள் இபாதத்தில் அஹ்லாக் மைனஸ் ஆகிருக்கும் குறை ஆகிருக்கும் சிலரிடம் அஹ்லாக்கம் தொழுகை இருக்காது நோன்பிருக்காது குரான் திலாபத்திருக்காது விக்கர் இருக்காது அதில் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் இபாதத்திலே குறை விடுவார்கள் கனியமானவர்களே எல்லா துறைகளிலும் ஒரு மூமெண்ட் கம்ப்ளீட் ஆக இருக்க வேண்டும் பரிபூர்ண தன்மை உடையவனாக இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே நான் பேச இருக்கின்ற தலைப்பெண் அதை நான் ஆரம்பத்தில் சொன்னால் கவனமாக ஒரே சிந்தனைகள் கேட்பதற்கு பொருத்தமாக இருக்கும் ஒரு பகுதி ஒரு தலைப்பு நமக்கு அல்ல தந்திருக்கின்ற பாக்கியங்கள் நியமத்துகள் தகமைகள் நம்மிடம் இருக்கின்ற செல்வங்கள் வசதி வாய்ப்புகள் திறமைகள் இவைகளில் எந்த அளவு இஸ்லாத்துக்காக நம்முடைய மௌத்துக்கு பின்னால் கபருக்காக நம்முடைய மஹருக்காக நம்முடைய சுரா அந்த பாலத்தை கடக்கும் பொழுது உதவுவதற்காக நம்முடைய நன்மை இருக்கக்கூடிய தராசி அந்த மீசானுக்காக என்று எத்தனை வீதம் பிரிகிறது எத்தனை வீதம் பிரிகிறது எந்தளவு நம்முடைய பாக்கியங்களை நம்முடைய மறுமைக்காக நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் முதலீடு செய்திருக்கிறோம் இதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்வி என்னுடைய தலைப்பு கண்ணியமானவர்களே குரான் ஆயத்தேன் சொல்கின்ற ஆயத் காரூனுடைய பொருளாதார வசதி கொடுக்கப்பட்ட ஒருவருடைய அந்த சம்பவத்தில் அல்ல சொல்கின்ற அந்த ஆயத் அவருக்கு சொல்லப்பட்டது ஒபெத்தரி சீமா ஆத்தாக்கல்வா உங்களுக்கு உனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற வசதிகள் செல்வங்கள் திறமைகள் என்ன செல்வாக்குகள் எல்லாவற்றிலும் மறுமை அத்தாரல் ஆகிறா மறுமையுடைய அந்த மறுமை தங்கும் இடத்தை மவுத்துக்கு பின்னால் உள்ளதை உன்னுடைய கோலாக உன்னுடைய டார்கெட்டாக குறிக்கோளாக இலக்காக ஆக்கிக்கொள் ஆகிறா துனியாவில் உனக்குரிய பங்கையும் மறந்து விடாது நீயும் அனுபவின முறையில் போதிய அளவு தேவையான அளவு நீயும் அனுபவி அல்லா உனக்கு உபகாரம் செய்தது போன்று வாரி வழங்கியது போன்று பாக்கியங்களை தந்தது போன்று நீயும் மக்களுக்கு உதவி செய்ய செய் மக்களுக்கு உன்னுடைய உதவிக்கரத்தை நீட்டு வளர்த்த பிறகு பிரசாதத்தில் கிடைத்த பொருளாதாரத்தை வைத்து உலகத்திலே குழப்பம் செய்யாது பசாத் ஏற்படுத்தாது விரும்ப மாட்டை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்லாவுடைய அன்புக்குட்பட்டவர்கள் அல்ல அல்லாவுடைய கோபத்துக்குரியவர்கள் இது யாருக்கு சொல்லப்பட்டது காரோனுக்கு காரூடைய பதிலை எப்படி இருந்தது இன்னமா ஊத்தி தூவலா எல்மின் ிரியை நான் எடுத்தது என்னுடைய டேலண்ட் இந்த பொருளாதாரத்தை நான் சம்பாதித்தேன் சொல்கிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது இது கேட்கின்றவர்களுக்கு கொடுக்க முடியாது இது எத்தனை இரவுகள் விழித்து சம்பாதித்த பணம் இது ஏழை அனாதை விதவை என்று கொடுக்க முடியாது மசித் மதரசா பாடசாலை என்று கொடுக்க முடியாது இப்படி பேசுகிறோமா மனதில் வருகிறதா இது கண்ணிய மாடலை திறமை என்னுடைய நாலேஜ் என்னுடைய பிசினஸ் டெக்னிக் என்னுடைய நுட்பம் என்னுடைய நுண்ணறிவு என்னுடைய டேலண்ட் என்று யார் என்னுடைய டேலண்டை முன்வைப்பாரோ இவர் யாருடைய பாலியல் பேசுகிறார் நம்ம பாதுகாக்க வேண்டும் காரனுடைய பாதி இந்த மவுத்தி அயல்மின்ப்தி என்னிடம் இருக்கின்ற நுழையால் சம்பாதித்தது என்ன முடிவு என்ன முடிவு பொருளாதார மாத்திரம் அல்ல அந்த பொருளுக்கு சென்ற காரனும் அட்ரஸ் இல்லாமல் ஆகினார் காரோன் பூமிக்குள் இருக்கிறார் எந்த பூமிக்குள் இருக்கிறான் எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அல்லாவுக்கு மாத்திரம் தான் தெரியும் முடியற்ற நிகழ்வுங்களுக்கு படிப்பினை சிம்மாசனம் பில்கிஸ் அந்த கதிரை சிம்மாசனம் பலஸ்தீனுக்கு கொண்டு வரப்பட்டது கண்மூடி திறக்கும் நேரத்துக்குள் கண்மூடி திறக்கும் நேரத்துக்குள் பலஸ்தீனுக்கு வந்தது எமெனில் உள்ள சிம்மாசனம் பண்ண வேண்டும் பெருமைக்க வேண்டும் என்னை விட்டால் ஆள் உலகத்திலே நான் தான் என்னுடைய இது இப்படியான ரெக்கார்டு யாரும் வைக்க முடியாது என்றதான் வர வேண்டும் ஈமான் இருந்தால் வராது ஈமான் இல்லாவிட்டால் வரும் நான் சிறந்தவன் நான் குவாலிபை என்கின்ற சிந்தனை யாரிடமோ அடுத்தது இப்படிப்பட்டவர்களுக்கு சீனியர் யார் இபிலிஸ் நான் நான் நான் நான் சிறந்தவன் நான் உயர்ந்தவன் இது யாருடைய பாணி இபிலிசுடைய பாணி என்னுடைய டேலண்ட் யாருடைய பாணி காரனுடைய பாணி வை கண்ட்ரோல் என்னுடைய கட்டுப்பாடு என்னை கேட்காமல் எதுவும் யாரும் செய்ய முடியாது நான் சொல்வதுதான் சட்டம் யாருடைய ஸ்டைல் நாம் பாவிக்கின்ற ஒவ்வொரு டயலாக்கும் நம்முடைய மிக கேவலமான சீனியர்களோடு போய் சேருகிறது கண்ணியமான பை கண்ட்ரோல் பிரவுன் என்னுடைய டேலண்ட் காரோன் நான் சிறந்தவன் இபிலி கேவலமான சீனியர் மார்கள் இவர்களுக்கு நாம் ஜூனியர் ஆகாமல் அல்ல நம்மை பாதுகாப்பானார்கள் கண்ணியமானவர்களே பாக்கியத்தை கண்டவுடன் இது என்னுடைய இரச்சகன் எனக்கு போட்ட பிச்சை அல்லாவுடைய பெரிய குதிர வல்லமை சக்தியில இது ஒரு பகுதி அல்ல எனக்கு தந்த பாக்கியம் தாயித் மேலதிகம் அஷ்குர் இதை இந்த டிகிரி இந்த கோர்ஸ் இந்த பதவி இந்த பட்டம் இந்த பொருளாதாரம் எனக்கு கிடைத்திருப்பது லிய புலுவனி எனக்கு எக்ஸாம் எனக்கு பரீட்சை எனக்கு சோதனை அஷ்குர் அம் அக்புர் நான் சுகுர் செய்து பாஸ் ஆகிறேனா அல்லது நன்றி கெட்ட முறையில் நடந்து நன்றி செலுத்துகிறேனா நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா இந்த பார்வைதான் பார்வையாக இருக்க வேண்டும் அதனால்தான் ஒரு நேர தொழுகை தவறியது குதிரைகளுடைய அலங்காரத்தை பார்த்து அழகாக அணிவகத்து நிற்கின்ற குதிரையை பார்த்து ஒரு நேர தொழுகை தாமதித்தவறியதனால் முன்னப்பின் நடந்ததனால் அந்த குதிரைகளையே குறுபான் கொடுத்தார்கள் அந்த குதிரைகளை குறுபான் கொடுத்தார்கள் இதுதான் ஒரு மோமினுடைய எப்பொழுதும் உள்ள ஒரு பார்வையாக இருக்கும் கண்ணியமானவர்களே இதைத்தான் நான் பேச போகிறேன் நம்மிடம் இருக்கின்ற வளம் நம்மிடம் இருக்கின்ற ஆற்றல் நம்மிடம் இருக்கின்ற திறமைகளில் எத்தனை மருமைக்காக எத்தனை விதம் படித்தவர்கள் படித்து பெரிய பெரிய பட்டத்தில் இருக்கின்றவர்கள் உதாரணங்களை சொல்லலாம் எதிர்பார்க்க மாட்டார்கள் சம்திங் இன்கம் இல்லாத சேவை அவருடைய இன்கம் மறுமையில் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற உணவை கூட விருந்தாளிக்கு கொடுத்து விட்டு பிள்ளைகளை தூங்க போட்டு விட்டு நானும் பசியோடு மனைவி பசியோடு தூங்கத் தயார் பிள்ளைகள் சாப்பிடுகின்ற உணவை நபியவர்களுடைய விருந்தாளிக்கு கொடுத்து விட்டு தூங்குகிறார்கள் அபுத்தர்தா உணுமா கணவன் மனைவி காலையிலே மசூதிக்கு செல்கிறார்கள் சிபகிளே புராணத்தில் இறங்கி இருக்கிற இரவு அவர்களை புகழ்ந்து நபியவர்கள் சொன்னார்கள் என்ன விருந்தாளி எப்படி கவனித்தீர்கள் பெரிய என்ன கைப்பை சாப்பாடு அல்ல பெரிய ருசிகரமான சாப்பாடு அல்ல குழந்தைகளுக்கு உணவை கொடுத்தோம் குழந்தைகளுக்கு தீர்த்துகின்ற கூட்டுகின்ற உணவை கொடுத்தாலும் எல்லாம் பொருந்திக்கொண்டால் போதும் புராணத்திற்கு இருக்கிறது புகழ்ந்து உங்களை பாராட்டி புராணத்தை கண்ணியமான இதுதான் நம்மிடம் இருக்கின்றதை மறுமையில இன்வெஸ்ட் பண்ணுவது எத்தனை பேங்கில் அக்கௌண்ட் இருக்கும் டெபிட் வேண்டுமா கிரெடிட் கார்டு வேண்டுமா நிறைந்திருக்கும் மன்னிக்க வேண்டும் கசப்பான விடயம் கவலையான விடயம் பல காரணம் இருக்கிறவர்கள் பல பல காரணம் அதில் மிக பேசப்படாத பேசப்படாத அளவில் குறைவாக பேசப்படுகின்ற ஒரு காரணம் என்ன தெரியுமா வட்டி ஏமாற்றம்